கம்பன் கழகம் செயல காரைக்குடி கம்பன் அடிசூடி பல பழனியப்பன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் விழும் தோறும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழும் தோறும் காக்கும் தெய்வம் சொந்தவாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உதாவும் என் குருநாதன் வாழி வாழி பெருமதிப்பிற்கும் பாராட்டிற்குமுறைய கோவிலூர் ஆதீனம் திருப்பெருந்திரு மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகளே சன்மார்க்க தேசிகர் தகைமிகு தவ திரு ஊர நடிகளார் அவர்களே சுவாமி வேதானந்த ஆனந்தா அவர்களே பெருமதிப்பிற்குரிய கைவல்ய பெருமன்ற தலைவர் பெருவடி ராமனார் அவர்களே கூடியிருக்கின்ற அத்வைதிகளே பெரியோர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கம் இப்பொழுதெல்லாம் ஒரு புது மாதிரியான மேடை பேச்சு அரங்கேறி வருகிறது லெக்தம் என்று சொல்லுவார்கள் லெக்சர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் அதை சுருக்கி லெக்தம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் லெக்சர் லெக்சர் பண்ணுற அளவுக்கு ஞான் ஞானி இல்லை அதனால உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் இப்போ உங்களை என்னோட சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் எவ்வளவு தூரம் என்னோட வரப்போகிறீங்க நீங்கள் அத்வைத்தியா துவைத்தியா விசிஷ்டா துவைத்தியா ரொம்ப டெக்னிக்கல் டோமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் தயவுசெய்து எல்லாரும் உங்கள் கையை அப்படி வச்சுக்கோங்க சமையல் வச்சுருக்காங்க எல்லாரும் வச்சுக்கிட்டீங்களா இப்போ உங்களுக்கு எல்லாம் அரிச்சு வடித்த போறேன் ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு சொல்றப்ப நீங்க கையை தட்டணும் அதனால கைய தயாரா வச்சுங்க ஒன்று மூணு நாலு என்ன சொன்னேன் அஞ்சு சொல்றப்ப கையை தட்டுங்கன்னு சொன்னேன் நீங்க எல்லாம் இப்ப ஏன் கை தட்டுனீங்க அஞ்சு சொல்லது என்ன இதுதான் கேட்கறது படியாது பார்க்கறது படியுங்கிறது இப்ப நீங்க இது வரைக்கும் கேட்டீங்க எனக்கு ஒரு இந்த தலைப்பு சுவாமிகள் கொடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னால இப்ப கடவுள் தோணி என்ன வேணும்னு கேட்டா என்ன கேப்பீங்க இன்னொரு வீடு இன்னொரு மனை இன்னொரு மாடு வேண்டாம் அது ரொம்ப ஈஸியா கிடைக்குது உண்மையிலேயே அவருக்கு பாராட்டணுங்க இன்னொரு இன்னோவா கார் கேட்க போறாருன்னு நினைச்சேன் அவர் ஞானம்ட்டாரு ஞானம்னு எதாவது கார் வந்திருக்கா தெரியாது எனக்கு ஒரு ஆள் கேட்கறான் கடவுள் முன்னால வந்து நிற்கிறாரு என்னெல்லாம் கேட்கலாம் ஞானம்னு கூட கேட்டிருக்கலாம் அந்த பைத்தியக்காரன் என்ன கேட்டான் நீ கடவுளுங்கிறியா அவன் திருட நன்று தீது நாடாது ஒளிஞ்சு வாழ்ந்த ஒரு திருட அரக்கன் அவங்க நின்னாரு இவன் என்ன வேலாமோ கேட்டிருக்கலாம் இவன் என்ன கேட்டான் கடவுளை ஏண்டா நீ கடவுள்ங்கிற நீ வந்து என்ன மாதிரி ஒளிந்து கொண்டிருக்கிறாயே ஏன் நீ வெளியிட வல்ல தீயாரின் ஒளித்தியால் வெளி நின்றால் தீங்குண்டோய பெருமைய விளையாட்டும் வேண்டுமோ அவருக்கு தீங்கு வருமா இல்ல அவர் வந்தால் நமக்கு தீங்கு வருமா இன்னைக்கு நிலைமையில சொன்னா அவருக்கு தான் தீங்கு வரும் நமக்கு தீங்கு வராது நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட் அடுத்தவனுக்கு கடவுளா இருந்தாலும் தீங்கு செய்வதில் நம்மள மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது இதை கேட்டவன் அரக்கன் அந்த அறக்கன் ஆரண்யத்துக்குள்ள ராமபுரம் நுழைகிற பொழுது எதிர வருகிறான் அப்போ அவனுக்கு திருவடி தீட்சையினாலே மோட்சன் கிடைக்கிறது அவனுக்கு ஞானம் வந்த பிறகு கள்ள மாய வாழ்கலாம் போன அவன் கேட்கிறான் இந்த கேள்வியை கேட்கிறான் கேட்டுட்டு சொல்றான் தாய் தன்னை அறியாத கன்று பசுமாட்டுக்கு தன் கட்டியுக்குட்டியும் அதே மாதிரி நடுவில் அதோட அம்மாவை மட்டுந்தான் போய் கிட்டும் தாய் தன்னை அறிய அத கன்று கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாயின் ஐய உலகத்துக்கெல்லாம் நீ தாயன்னு சொல்றமே கடவுளே உலகின் தாய ஆகினி எப்பொருளும் கண்ணுக்கு நீ அறிவிப்பிலை அறியா அவை உன்னுடைய ஒன்ன தெரியாதுன்னு சொல்லல உன் நிலை அறியா உன்னுடைய நிலை கூட தெரியாதப்பா இது என்னடா இது இத சொன்னது முக்கியம் இல்ல இத கம்பன் கடைசியில எப்படி முடிக்கிறான் அவை உன்னை நிலையறியா மாய இது இது மாயை அதுக்கப்புறம் அது எப்படி சார் கோவிலூர்ல கைவல்லிய மகாநாடு நடக்குதுன்னா சென்னையில அண்ணா நகர்ல இருந்தோ கோயம்புத்தூர்ல ஊத்துக்குடியில இருந்தோ நீங்க பஸ்ல ஏறியோ கார்ல ஏறியோ ட்ரெயின்ல ஏறியோ காரக்குடி வந்து கோயிலூருக்கு வந்தா தானே கோயிலூர் மகாநாடை பார்க்கலாம் வராமலே வராத வரவல்லாய்கிறான் கடவுளை பார்த்து இந்த அரக்கன் வராமலே எப்படி வர முடியும் உன்னைத்தான் சிறிது உணர்ந்தால் உனக்கு என்ன குற்றம் வரும் கடவுளே நீ கொஞ்சம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடும் கண்ணை கட்டி விட்டுட்டு இவன் யாருக்கு எல்லாரையும் கண்டுபிடி அப்படிமா இவனை தவிர அத்தனை பேரும் வெளியில இருப்பான் இந்த கண்ணை கட்டினவன் எதிர இருப்பான் ஆனால் அவன் ஒழிஞ்சிருக்கிற மாதிரியே பாவலா பண்ணுவான் எதிரையே நிற்பான் ஆனால் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா கண்ணை கட்டியிருக்கு ஆனால் சில பிரகஸ்பதிக்கு கண்ணு ஒரு புலன் அடைப்பட்டாலும் மீதி புலன்கள் அதனால தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு புலன் கடவுள் தடை செய்தால் மற்ற புலன் அதிகமாக வேலை செய்யும் என்பது அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு அப்போ கண்ணை கட்டியாச்சுன்னா ஒலியை வச்சு கண்டுபிடிக்கலாம் இங்க அவன்லி கேட்கும் செஞ்சாலுடைய அவனை புடிக்க முடியாது அதே மாதிரி வாரே வரவல்லாயினா அவன் வரமாட்டான் நம்முடைய அக கண்களை கட்டி இருக்கிறது கடவுள் எங்கும் இல்லை அவர் சொன்னாரே தத்வமசி இங்கேதான் இருக்கிறான் நீ அதுவாக இருக்கிறாய் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மம் நீயாக இருக்கிறாய் பிரஜானம் பிரம்மம் ஆய பிரம்மம் இந்த நாலு மகாவேத வாக்கியங்கள் இருக்கிறதே நாலு வேதத்துக்கும் நாலு மகா வாக்கியம் அதான் இது இந்த நாலு வேதமும் என்ன சொல்லுகிறது நீ கடவுள் கடவுள் நீ அப்ப எங்கிருந்து கடவுள் தனியா வருவான் நம்ம அதுதான் அத்வைதம் துவைத்தம்னா ரெண்டு ஆ துவைதம் ரெண்டு இல்லாதது ரெண்டு இல்லாதது என்ன ஒன்று எது ஒன்று அதுவும் இதுவும் ஒன்று நானும் நீயும் ஒன்று ஒரு பழைய பாட்டு இருக்கும் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீயும் பொம்மை நானும் பொம்மை பார்த்தீங்களா அது சட்னி ஞாபகம் சினிமா பாட்டை சொன்னா எல்லாத்த உடனே ஞாபகம் வந்துரு இதுக்கு வேதாந்திகள் எழுதியிருக்கிறார்கள் தத்துவார்த்த தீபம் இருக்கு அதுக்கு உரை இருக்கு கோவிலூர் மடத்தை சேர்ந்த பொன்னம்பலசாமி இன்னும் அருணாச்சல சுவாமிகள் துறவாண்டவர் எல்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் அப்படி உரை ஏதும் இல்லாமல் நமக்கு தெரிந்த மாதிரி வேண்டுமென்றால் எப்படி கம்பன் எடுத்துக்கொண்ட கதை ராமாயணம் முழுக்க ஒரு அத்வைத காப்பியம் அந்த கதைக்குள்ளேயே அத்வைதம் வந்துவிடுகிறது நீங்கள் எவ்வளவு வேதாந்தத்தை சொன்னாலும் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் நாலில் ஐந்து என்று கையை தட்டியது போல தடுமாறுமல் அந்த கதையின் மூலம் நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வதற்காகத்தான் கம்பன் முதல் நூல் எழுதாமல் வடி நூலாக இராமாயணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் ஏனென்றால் ராமாயணம் கதை உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ராமன் அங்கே புறப்பட்ட அயோத்தியில இலங்கை வரைக்கும் வருகிறான் ஒரு பயணம் இந்த பயணத்துல என்னவெல்லாம் நடக்கிறது அதுதான் அத்வைத்தம் அவர் ரொம்ப அழகா சொன்னார் சன்மார்க்க தேசியர் சொல்றதுக்கு வேண்டாம் அவரு நோ பவுண்டர் நோ ஃபாலோயர்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் நீந்தான் டெம்பிள் வேற டெம்பிள் கிடையாது யூஆர் த டெம்பிள்னாரு அதே தான் திருமூலர் சொல்லுவார் நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோவில் பகவர்க்கு அங்கு அது ஆமை ஏ அவன் தான் ஏண்டா கொடுக்குற இங்க கூட இவனுக்கு கொடுத்தா தான் அவனுக்கு போய் சேரும் அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு சேருமானா தெரியாது அதேதான் ராமாயணம் அவன் புறப்பட்ட பிறகு முத முதல்ல ஒரு வேடுவன் குகனை சந்திக்கிறான் அவனை தம்பின்னு ஏத்துக்கிறான் சார் ஒரு ராஜாவுக்கு குழந்த ஒரு அரசன் அவன் தவ வேதத்தில் இருக்கிறான் தவசியாக இருக்கிறான் அவனுக்கு தேனும் மீனும் திருத்தினு கொணர்ந்தார் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் ரொம்ப அழகாக சொன்னார் வேதானந்த சுவாமி அத அழக கவனிக்கணும் தேனும் மீனும் கொண்டேன்னு சொல்லல மீன் அப்படி சாப்பிட முடியாது மீன் சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் சொல்லக்கூடிய இடம் இல்ல திருப்தினன் கொணர்ந்தேன் அதை பக்குவப்படுத்தி உனக்கு சாப்பிடுற மாதிரி கொண்டாந்தேங்கிறான் சாப்பிட முடியுமோ சுத்தி தவசிகள் இருக்கிறார்கள் அதனால அவன் என்ன சொல்றான் நாமும் இனிதின் உண்டனம் என்று அவனை தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் அவ்வளவு உயரத்துல இருக்கிறவன் ஒரு சாதாரண கங்கைக்கரை பேர்டனை தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் அடுத்து போற வழியில குரங்கு சுகுருவனை ஏற்றுக்கொள்கிறான் அடுத்து இன்னும் மோசம் தன்னுடைய மனையாளை சிறைப்பிடித்த ராவணன் என்ற அரக்கனுடைய தம்பி ஈழனனை தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் இதெல்லாம் வெறும் கதை என்று நினைக்காதீர்கள் இதுக்குள்ளே பொதிந்திருப்பதுதான் அத்வைதம் ராமன் மனிதனாக அவதாரம் எடுத்த பிறகு இந்த வால்மீகிக்கும் கம்பனுக்கும் இது ஒரு பெரிய வேறுபாடு வால்மீகியினுடைய காலம் வேறு ஆதிகாவியம் எழுதப்பட்ட காலம் அப்போ அவர் ராமனை முழுக்க முழுக்க மனிதனாக முதல்லயே ஆரம்பத்துல நாரதரை கேட்பார் பதினாறு புருஷ குணங்களும் உள்ளவன் யார் அவர் ராமன் ஒருத்தான் அயோத்தியில ஆண்டான்னு சொல்லி கதை சொல்றார் அந்த காலத்துல அது வேற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ராமன் மனிதனாக ராமன் மாமிசம் உண்டவனாக மதுபானம் உண்டவனாக காட்டப்படுகிறான் அது காலத்தினுடைய கோலம் தவறு கம்பன் வருகிற பொழுது நடுவிலே ஆழ்வார்களுடைய பக்தி காலம் சங்கரருடைய அத்வைத காலம் உபனிஷத்து அப்படியே அத்வைதமாக கொடுத்துட்றார் பாஷ்யம் எழுதுகிறார் பிரஸ்தான பிரம்மசூத்திரத்துக்கு அவர் உரை எழுதுகிறார் அதுக்கப்புறம் ஆழ்வார்களுடைய தாக்கம் இதுக்கு பிறகு கம்பன் வருகிற பொழுது கம்பனுக்கு இடர்பாடு மனிதனாக காண்பிக்கிறதா தெய்வமாக காண்பிக்கிறதா கோயில் ஆயிருச்சு ராமனுக்கு கோயில் வந்தாச்சு அதனால கம்பன் பார்த்தான் ரெண்டுக்கு நடுவில் ஒரு வழியை தெரிஞ்சான் அவன் மனிதனும் இல்லை தெய்வமும் இல்லை அப்ப அவனுக்கு எது கை கொடுத்ததுதான் அத்வைதம் தெய்வம் தான் மனிதன் மனிதன் தான் தெய்வம் நீ தான் அது அதுதான் நீ அதனால மனிதனாக பிறந்த ராமன் வை திருக்குறள்கிட்ட சொல்லுதே வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து வானுரையும் தெய்வமாக வைக்கப்படும் அப்படி தெய்வமாக மாறுகிற நிலைக்கு போய் அடைந்தானே அதுதான் அத்வைதத்தினுடைய ஒரு ஒரு வளர்ச்சி படி அதை நடந்து கா இது கம்பனுக்கு கை கொடுத்தது அதனால அந்த ராமாயணம் கம்பனுடைய ராமாயணம் இன்றைக்கும் இத்தனை நூற்றாண்டுக்கு பிறகும் நிற்கிறது அத்வைதத்துக்கு அதனால்தான் சொன்னேன் வேதாந்தம் உங்களுக்கு அந்த கருத்தை தெரிய வேண்டும் ஆனால் இந்த கதையை தெரிந்தால் நீங்கள் சட் என்று பிடித்துக் கொள்ளலாம் நீங்க நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈடா அப்படின்னு சொன்னா புரியாது அருமையான தத்துவம் யாரும் சொல்லலை சொன்ன காலம் திருமூலர் காலம் மறந்துடப்படாது அவர் சொல்ற அளவுக்கு யாரும் சொல்ல முடியாது பட்டார் பட்டார்னு அடிப்பாரு முகத்து கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்து கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் மகக்கு தாய்தன் மணாளனோட ஆடிய சுகத்தை சொல்ல என்றால் சொல்லுமாற எங்கனை எப்படிதான் சொல்லிக் முடியும் ஒரு அம்மா பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் இப்படி சட்டை போட்டுக்கோ இப்படி தலைவாரிக்கோ இப்படி பூ வச்சுக்கோ ஆனா நீ உன் புருஷனோட இப்படி வாழணும் இப்படி குடும்பம் நடத்தணும் தம்பத்திய நடத்தணும்னு சொல்லிக் கொடுக்க முடியுமா பெத்த தாயாலும் முடியாது அதனாலதான் பட்டார நடிக்கிறார் முகத்து கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்து கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அதேதான் அகத்து கண் கொண்டு கண்டால் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல கட்டு அவிழ்ந்து விடுவோம் அப்போ தத்வசி அகமாயம் பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் தானா கண்ணுக்கு முன்னால தெளிவா தெரியும் அதை செய்து காட்டிய கதை ராமனுடைய கதை அதை கம்பன் கையில் எடுத்துக்கொண்டான் இன்னும் சொல்லப்போனா இதில் ஒரு ஒரு சின்ன வேறுபாடு காலத்தினாலே கம்பன் ஒன்பதாவது நூற்றாண்டா பன்னெண்டாவது நூற்றாண்டா என் குருநாதர் கணக்குப்படி ஒன்பதாவது நூற்றாண்டு அப்படி வைத்து கொண்டால் ராமானுஜர் காலம் பின்னால் போயிடுது ராமானுஜர் பன்னெண்டாவது நூற்றாண்டு ராமானுஜர் அத்வைதத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் இப்ப துவைதம்னா டுயலிசம் ரெண்டு இப்ப எல்லாம் நம்ம தமிழ் பாஷையில சொன்னா தான் உங்களுக்கு புரியும்னா டுயலிசம் தான் தமிழ் அத்வைதம் நான் டுயலிசம் தான் தமிழ் அதாவது மானிசம் இது ரெண்டும் இல்லாம ராமானுஜர் ஒன்று புதுசாக கொண்டாந்தார் விசிஷ்ட அத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னு கொண்டார் அது என்னடா குவாலிஃபைடு மானிசம் அல்லது சிஸ்டமேட்டை டுயலிசம் எமையா சொல்லன் வந்து ராமானுஜர பன்னெண்டாவது நூற்றாண்டுங்கிறப்போ கம்பன் முன்னாலே இந்த விசிஷ்டாத்வைத பாடி தொலைச்சிட்டான் அப்போ கம்பன் இருக்கு கடைகால் இட்டான்னு சொல்றதா இல்ல கம்பனையும் பன்னெண்டாவது நூற்றாண்டு கொண்டாந்து ராமானுஜர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு வரைக்கும் இருந்தார் அதனால அதை தெரிந்து கொண்டு கம்பன் பன்னெண்டு எழுதினானா எதுவாக இருந்தாலும் ராமானுஜரே முதல்ல விசிஷ்டாத்வைதம்னு அவர் மதம்னு ஸ்தாபனம் பண்ணலை அதை ஒரு கொள்கையாக டாக்டரினாகத்தான் சொன்னார் அப்படி சொன்ன போது அவருக்கு முன்னாலேயே இருந்தது சங்கரருடைய அத்வைதம் இருந்தது அது எட்டாவது நூற்றாண்டுக்கு முன்னாலேயே போயிட்டுது அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்கு விளக்கு உரை கொண்டு வந்தாங்க அதுல ஒண்ணுதான் அவர் பாஷ்யக்காரங்கிற பெயர் பெயருகிற அளவுக்கு ராமானுஜருக்கு வந்தது இந்த ராமானுஜர் காலம் பின்னாலே என்றாலும் முன்னாலே என்றாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் இந்த விசிஷ்டாத்வைதம் என்ன அத்வைதத்தினுடைய ஒரு வகைப்படுத்தப்பட்டது என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கணும் அத்வைதம் என்கிற பொழுது ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லிவிட்டோம் ரெண்டு ஒண்ணுன்னா நம்ம ஆள் ஒத்துக்க மாட்டான் சாதாரணமா நான் கடவுள்னு ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்குனா இவனுடைய பிராக்டிக்கல் நாலேஜ் என்ன பண்ணுவான் நானும் கடவுள் நீயும் கடவுள் அப்போ நான் எடுத்துக்கிறேன் என்ன சொன்னாரு கம்பன் அதை அழகா போடுறான் அதுக்காக ஒரு படரமே ஏற்றினான் அதனால தான் அவனை விசிஷ்ட அத்வைதின்னு நான் சொல்ற காரணம் கம்பராமாயணம் அத்வைதத்தை சொன்னாலும் அந்த கதை அத்வைதத்துக்கு துணையாக இருந்தாலும் கம்பன் ஆதி காவியத்திலே இல்லாத வேற எந்த இராமாயணத்திலும் இல்லாத ஒரு படலத்தை இரண்யன் வதைப்படலம் என்று பிரகலாதனுடைய சரித்திரத்தை கொண்டு வந்து ராமாயணத்துக்குள்ள வைக்கிறான் இது வேற எங்கேயும் கிடையாது எதுக்காகனா அவன் கதைக்கு அது உதவுனுச்சு இரணியன் என்பவன் நம்மரோரிடம் முரணியன் நீ ஆணவத்தினால ஆடுகிறாய் ராவணா வீட நன் சொல்கிறான் ராவணன் கிட்ட நீ ஆணவம் பிடித்து ஆடுகிறாய் ஆனால் உன்னை விட முரணியன் இரணியன் தன்னையே கடவுள் என்று நமோ நாராயணா சொல்லக்கூடாது நமோ இரண்யாய தான் சொல்லணும் நமோ இரண்யாய சொல்லாதவன் தலையெல்லாம் உருளும் அப்படி வாழ்ந்தவன் என்ன ஆனான் அப்படின்னு இரண்யன் வதைய சொல்லுகிறான் வீடன அந்த இடத்தையே கையில ரெடுத்துக்கொண்டான் என்றால் முழுக்க முழுக்க அந்த நூத்தி சொச்சம் பாட்டுக்குள்ள உபனிஷத சாரம் முழுக்க அத்வைத சாரம் முழுக்க கொணந்து வச்சு அதை சொல்றதுக்கு வேற இடம் கிடையாது கதையோட பொருந்தி வருது பிரகலாத சரித்திரத்தோடையும் இரணியன் வதையோடும் பொருந்தி வருகிறது அந்த பொருந்தி வருவதனால அவன் அதை அழகாக அப்படியே கொண்டு வந்து எல்லா கருத்துக்களையும் இங்கே வைக்கிறான் இன்னும் சொல்ல போனால் கைவல்ய நவநீதம் என்பது அவர்கள் சொன்ன மாதிரி பிரஸ்தான தரையத்துக்கு இதுக்கு மேலே தமிழை எழுத முடியாது இன்னும் ஒன்று சொல்கிறேன் சில பேர் என்னை கோச்சிக்க கூடாது சாமி சொல்லிட்டாங்க அன்னைக்கு வடமொழிதான் செலாவணி ஆகிற மொழியாக இருந்தது அந்த காலம் அதனாலதான் சங்கரர் ராமானுஜர் வரைக்கும் பாஷியம் எழுதுகிற பொழுது வடமொழியில எழுதினார்கள் ஏனென்றால் அதுக்கு ரீச் வேர்ல்டு வைடு வரணும் உலகம் முழுக்க போகணும் வடமொழியில இருந்தால்தான் செலாவணி என்று எழுதினார்கள் ராமானுஜர் ஒன்பது நூல் எழுதினார் ஒன்னு கூட தமிழ்ல இல்லை தமிழ்நாட்டில் பிறந்தவர் ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர் மேல்கோட்டையிலிருந்து டெல்லிக்கு போய் பாதுஷா கிட்டே இருந்து நம்பெருமாளை கொண்டு வந்த தமிழர் ஆனால் தமிழில் எதுவும் எழுதலை ஏன்னா அன்னைக்கு கால சூழ்நிலையில வடமொழி தான் செலாவணி ஆகிற மொழி அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரஸ்தான அந்த மூன்றையும் தமிழில் முதல் கொண்டு வந்தது கைவல்யணபதி அதுதான் தாண்டவராயசாமியுடைய பெரிய பெருமை ரொம்ப எளிமையாக அவர்கள் வேதாந்த அவர்கள் வரிக்கு வரி புட்டு காண்பிட்டார்கள் அப்படி கிளாஸ் நடத்துற மாதிரி அவர்கள் சொன்னார்கள் அந்த மாதிரி தமிழில் கொண்டு வந்து இதுல என்ன வேடிக்கைன்னா வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்த வேதாந்த நூல்கள் உண்டு பௌராணிகங்கள் உண்டு ஆனால் தமிழில் வந்து முதல் வடமொழிக்கு போன பெருமை கைவல்லவனி இதை ஒண்ணுக்கிட்டான் தாண்டவராய சுவாமியுடைய ஒரு நூல் தான் வடமொழிக்கு மட்டுமில்லை ஜெர்மனியில மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இன்னும் உலக மொழிகள் மூணு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த பெருமை தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நிவதீந்திரத்துக்கு உண்டு அந்த சார முழுக்க பிரஸ்தான தரையை மூணையும் அப்படியே கொண்டு வந்து பிரம்மசூத்திரன் கீதை உபனிஷத்தினுடைய சார முழுக்க கைவல்ய நிபந்திரத்தில் தமிழில் புரிகிற மாதிரி வச்சார் இன்னும் நம்ம காலத்துக்கு துரதிருஷ்ட சாமிகள் சொன்ன மாதிரி அதையும் நமக்கு புரிகிற தமிழில் எழுத வேண்டியிருக்கு அந்த சொற்கள் நமக்கு புரியவில்லை அப்படி கதையாக வந்தது தான் ராமாயணம் அந்த ராமாயணத்தில் அந்த கதை புரிகிற பொழுது கம்பன் அந்த கதையோடு பொருண்டி அந்த தத்துவத்தை செய்யுள்ளே கொண்டு வருகிறான் ரொம்ப அழகாக சொல்றான் அத்வைதத்தை தன்னுடே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுடே நின்று தான் அவற்றுள் தங்குவான் மூணு தரம் வருது ரொம்ப குழப்பம் மறுபடியும் சொல்றேன் தன்னுடே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுடே நின்று தான் அவற்றுள் தங்குவான் இதுதான் அத்வைதம் இதுதான் கைவல்யனவனீதம் சொல்லுவது அவன்தான் படைக்கிறான் தன்னுடே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுடே நின்று அந்த பாஷையிலே சொல்ல வேண்டுமானால் அந்தர்யாமையாக உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கிறான் தான் அவற்றுள் தங்குவான் அவற்றை தாங்கி பிழிப்பான் இந்த மூணையும் அவன் செய்கிற பொழுது அவன் வேறு அது வேறு அல்ல ரெண்டு ஒண்ணு இதுதான் கம்பன் சொல்ற தன்னுடைய உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுடைய நின்று தான் அவற்றுள் தங்குவான் முன்னிலன் பின்னிலன் ஒருவன் பேர்கிலன் தொல்நிலை ஒருவரால் துணியர் பாறதோ சொல்ல முடியுமான்னு கூட கேட்கல துணியர் பதே துளிஞ்சி விடா நீ துணிஞ்சு சொல்ல அப்ப துணிதன்றதே ரொம்ப கடினமான வார்த்தை துணியர் பாறதோ முடியாது ஒரு நாள் துணிய முடியாது அப்படி சொல்லுவதுதான் கம்பன் எளிமையாக அவன் அந்த அத்வைத கருத்துக்களை விசிஷ்டாத்வைதமாக கொண்டு வந்து நமக்கு தருகிற இடம் அதுல ரொம்ப அழகான ஒரு பாடல் அவர்கள் சொன்னார்கள் எல்லாரும் உதாரணமாக காண்பிக்கிறது பூமால ஒன்று அப்படி தொங்குது அல்லது கயறு தொங்குது அதை இருட்டில் பார்க்கிற நாம பாம்புன்னு நினைச்சுக்கிறோம் அதன்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் ஐந்து பூதங்களினுடைய வேறுபாடுற்ற வீக்கத்தினாலே வந்தது அது அதனாலே நமக்கு அந்த கயறு பாம்பாக தெரிகிறது இது மாயை இதுதான் அத்வைதம் மலரினில் வெறியும் எள்ளினில் எண்ணையும் போல இறைவன் இருக்கிறான் இந்த வார்த்தை அவன் சொன்ன பூரா பாட்டின் சொல்லல பாட்டு குழப்பங்கள மலரினில் வெறியும் மலருக்குள்ளே அந்த முகர்கின்ற வாசனை நாற்றம் இருப்பது போல எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருப்பது போல நமக்குள்ளே அவன் உரைகிறான் அந்த யாமையான இவ்வளவுதான் அத்வைதம் அது வேறு நீ வேறு இல்லைங்கிறது எப்படினா எள்ளுதான் நமக்கு தெரியும் எண்ணெய் தெரியாது எண்ணெய் வருவது எழுக்குள்ளே நமக்கு தெரியும் ஆனால் அதை எடுத்து பார்த்தால் தெரியும் எடுத்து பார்க்க நாமும் முடியாது இதான் அத்வைதம் ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த ரெண்டு இல்ல ஒண்ணுங்கிறது இதான் இதுல ஒரு விளக்கம் கொடுத்ததுதான் விசிஷ்ட அத்வைதம் அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு ஃபில்ட் ஒர்க் பண்ணார் ராமானுஜர் அதையேதான் கம்பனும் பண்ணுகிறான் என்ன பண்ணுகிறான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இரண்ய வதப்படலத்தில் கடைசியில இரண்யனை வந்து நரசிங்கம் கிழிக்குது நரசிங்கம் கிழித்த பிறகு அதனுடைய சீற்றம் தாங்க முடியாமல் எல்லோரும் பயப்படுகிறார்கள் அப்போ பௌராணிக கதைப்படி திருமகளை லக்ஷ்மியை கொண்டு வந்து நரசிம்மன் முன்னாலே நிறுத்தி அதுதான் லக்ஷ்மி நரசிம்மகர் என்ற ஒரு உருவம் ஏற்பட்டது இது பௌராணிகம் கம்பன் என்ன பண்ணிகள இவனுடைய சரக்க சேத்தா சுவாமிகள் சொன்னார்கள் ஐயப்ப சுவாமிகள் வேதாந்தமாகவும் அதுக்கு பின்னால வருகிறேன் இது கம்பம் செய்கிறான் இந்த வேலையை இந்த வேதாந்தத்துக்குள்ள லக்ஷ்மியை கொண்டு வராமல் முதலிலே என்ன பண்ணுறான் இந்த சீற்றத்தை தணிப்பதற்கு பிரம்மனை கொண்டு வந்து நிறுத்துகிறான் ஒரு நாடகம் ஒரு நின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் அவனுக்கு பெரிய வருத்தம் தன்னை படைத்ததுவே தானே எனும் பெருமை பின்னை படைத்ததுவே காட்டும் உன்னை நீயே படைத்துக் கொண்டா இறைவா என்பது இப்பொழுது நீ உன்னை இந்த நரசிங்கமாக படைத்துக் கொண்டு வந்தது காட்டும் பெரும் பெருமை பரம்பொருளே உன்னை படைத்தாய் நீ என்றால் உன்னை நீயே படைத்துக் கொண்டாய் என்றால் படைப்பான் என்னை படைத்தாய் நீ அது என்னும் எத்தாமோ நம்ம கலோக்கியல் வேர்டு இன்னைக்கு நம்ம சொல்றே என்னடா எத்திப்படுவான் அதே தான் கம்பன் பயன்படுத்துறான் ஏன் சார் உயிரை படைப்பதற்கென்று படைப்ப தொழிலுக்கென்று பிரம்மாவை நீ அப்பாயிண்ட் பண்ண மூணு பேருக்கு மூணு தொழில் பிரம்மாவுக்கு படைக்கிற தொழில் என்னுடைய தொழில் படைத்த தொழில் நான் உன்னை படைக்கவில்லை நரசிம்மமாக உன்னை நான் படைக்கவில்லை நீயாக உன்னை படைத்துக் கொண்டு வந்தாயே இது எப்படி சார் என்னுடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி என்னுடைய ஜூடிஸ்டிக்ஷன் குள்ள நீ எப்படி புதுசாக ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு வந்தாய் இதுதான் ரொம்ப பெரிய இந்த தசாவதாரத்திலேயே ஒரு நெருக்கமான நெருடலான இடம் பத்து அவதாரத்தில் ஒன்பது ஆயிடுத்து நமக்கு தெரியும் பத்தாவது தெரியாது அது குதிரையில வரும் இனிமே ஒன்பதுல கர்பகாரம் இல்லாத ஒரு அவதாரம் நரசிம்மாவதாரம் தாயினுடைய யோனியில் இருந்து பிறந்தவர்கள் கிருஷ்ணர் வரைக்கும் நரசிம்மம் ஏன் தெரியுமா சுவாமி சின்ன அந்த ஒரு கதை சொல்லுவாரு வைகுண்டத்துல ஒரு பிரஸ் மீட் நடந்தது பிரஸ்காரம் தான் எப்பவும் எப்படி கேள்வி கேட்பான்னு உங்களுக்கு தெரியும் இறக்கு படக்காதான் அவன் கிருஷ்ணரை பாத்து கேட்டானா சாமி நீங்க ஒன்பது அவதாரம் எடுத்தீங்க சரி என்ன இப்ப அதில் எந்த அவதாரத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னு கேட்டாங்க கிருஷ்ணரை பார்த்து அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னாரான்னு தெரியுமா இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்தனேப்பா அப்போதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏங்க அது என்ன இல்லாத ஒரு புது அவதாரம் தானே நீங்கள் சிங்க தலையோடும் மனுஷ உடம்போடும் வந்தீங்க அதுதான்டா கஷ்டம் அந்த அவதாரத்தை நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நரசிம்மம் ஆழ்வார் ரொம்ப அற்புதமா பெரியாழ்வார் உருவார் மானுட மடங்கள் மானுடமும் மடங்களும் சேர்ந்தது மானுட மடங்கள் நிற சிம்ஹம் நிருசிம் அப்படி வந்தேன் அது கூட எனக்கு கஷ்டமா தெரியல ஆனா இந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லிவிட்டான் எங்கடா இருக்கான் கடவுள்னு அப்ப கேட்டவன என்ன சொன்னான் நீ சொன்ன சொல்லிலும் ஊழன் தூணிலும் ஊழன் துரும்பிலும் ஊழன் அவன் பாரு தூணில் இருப்பேன்னு சொல்லிவிட்டான் அப்ப கம்பத்தின் வழியே காண காட்டு நீ சொன்ன இந்த தூண்ல இருப்பான்னு இந்த தூண இருக்கிறவன காட்டுடான் இறநிய சொல்லிட்டு கதையை தூக்கிட்டான் எதுக்கு இந்த தூணுக்குள்ள இருக்கிறானா இல்லையானு தூணை உடைக்கிறதுக்கு எந்த தூணை அவன் தட்டுவான் அந்த தூணுக்குள்ள போய் நான் ஒழிஞ்சுக்கணுமே எனக்கு தெரியல கிருஷ்ணர் சொல்றார் மைண்ட் ரீடிங் தாட் ரீடிங் எனக்கு பண்ண முடியாதனால அவன் உடைக்கிற தூணுக்குள்ள நான் இல்லைன்னா இந்த சின்ன புள்ள சொன்ன சொல் பொய்யா போயிடும் தூணிலும் மூலம் துரும்பின மூலர்ன்னு சொன்னான் நீ சொன்ன சொல்லிலும் உலர்னா இது அவ்வளவு பொய்யா போயிடுச்சுன்னா அப்ப கடவுள் இல்லை இல்லை ஆகி போயிடும் அதனால நான் பட்ட அவஸ்தான் அவதாரத்துல பெரிய தர்ம சங்கடம் இந்த நரசிம்மா அவதாரத்தில் எந்த தூணும் அவன் தட்டுவான்னு தெரியாம அவன் மைண்ட் ரீடிங் பண்ணி பின்னாலே போய் அவன் தட்டுற தூணுக்குள்ள ஒழிஞ்ச பாருங்க அதான் சின்ன சொல்லுவார் எவ்வளவு அர்த்த புஷ்டி பாருங்க இதுக்குள்ள தசாவத கால முன்னாலேயும் நரனும் சிம்மும் சேர்ந்த உருவம் கிடையாது சிங்க சிங்கத்தரையும் மனுஷ உரமும் கிடையாது ஏன் மனுஷத்தலையும் கிடையாது அடிபட்டு போகுது என்னாரி அதிகாரம் உண்டு நான் வேலைக்கு வைக்கிறேன் ஒருத்தரை வேலைக்கு வைக்கிற அவன் வேலை எடுத்து தூக்குறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு மாதிரி என்னை படைத்தாய் உயிரை படைக்கிறதுக்காக என்னை படைச்சா அப்படின்னா அதனால நீ எப்போ வேணா என்ன ஃபயர் பண்ணலாம் அவன் மறந்துட்டு கேள்வி கேட்டான் முதல்ல பிரம்மன் அடுத்த ஆப்பில் அவனுக்கு ஞாபகம் வருது நம்ம கேட்டது தப்பு என்ன சொல்றான் இப்பதான் நீ உனக்கு அதிகாரம் இருக்கு இருந்தாலும் எல்லா உருவமுமாய் நின்றாய்க்கு எல்லாமே நீ இந்த உலகத்தில் தாயுமானவர் சொல்வார் ரொம்ப அழகா பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமதர் எடுக்கவும் அண்ணே அந்த மதனுக்குள்ள இந்த பனி அப்படி தண்ணி துளி புதுசாக பூத்துருக்கு அதிகார நேரத்தில் போய் பாருங்க இந்த தண்ணி துளி இருக்கும் அதை போய் பிளக் பண்ணுறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வல்லடா ஏன்னா அதுக்குள்ளயும் நீ தானடா இருக்க அதை எடுத்து உனக்கே எடுத்து உனக்கு நான் பூஜை பண்ண முடியுமா உன்னை எடுத்து உனக்கு பூஜை பண்ண முடியுமா தாய்மான் அவர் உருகுவார் அது மாதிரி எல்லாம் உருவமுமாய் நின்றாருக்கு படைத்தால் வரம்பின்ோ இதான் பிரம்மன் கேக்கிற கேள்வி இந்த கேள்விக்கு பதில் கிடையாத ஆண்டவங்க எல்லாமே நீதான்ன பிறகு யாரை படைக்கின்றது யாரை துடைக்கின்றது யாரை காக்கின்றது அடுத்து கேட்கறான் எல்லாமே நீதான்னா நீ யாரை படைக்கிற நீ யாரை காக்கின்றாய் நீ யாரை அழிக்கின்றாய் உன்னையே நீ அழிச்சுக்குவியா அதுதான் அத்வைஸ் அந்த கேள்வியை அவன் கேட்கிறப்போ எல்லா உருவமுமாய் நின்றாய்க்கு இவ்வுருவம் என்ற உன்னுடைய பறந்து பட்ட எல்லையற்ற கடவுள் தன்மைக்கும் இந்த ஒரு ஸ்பீசஸ் இல்லாத நரசிம்மாவதாரன் என்கிற உருவத்தினுடைய சிறுமைக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்கு நீ அந்த சிறுமைக்கு இந்த சிறுவனுடைய சொல்லை கேட்டு உட்பட்டு விட்டாயே அப்படி ஆட்பட்டது தவறு இல்லையா என்று கேட்கிற தவறுதான் ஆனால் ஆண்டவன் எந்த நேரத்திலும் வருவான் எல்லாவற்றுக்கும் செவி சாய்ப்பான் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கவில் அதனாலதான் இந்த அத்வைத கருத்து கடவுள் வாராதே வரவல்லவன்னா வராமலே வரக்கூடியவன் எப்படின்னா இப்படித்தான் அதனாலே அவன் இந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு அவன் சொன்ன சொல்லை மெய்ப்பிப்பதற்காக வந்தான் அதனால கடைசியில மூணாவது பாட்டுல பிரம்மன் சரண்டர் ஆகனா இந்த கிண்டலும் ஹாஸ்யமும் கலந்தது கம்பனம் தவிர யாருக்கும் வராது வேற யாரும் இப்படி எழுத முடியாது துணிச்சதா ஒரு நாத்திக கேள்விய கம்பனை தவிர டே நீ ஏண்டா ஒளிந்திருக்கிறாயு கடவுளை கேட்கறதுன்னு சரி நீ உருவம் பல்லே படைத்தால் வரம்பின்மை உனக்கு வரம்பு நாம வந்துடாதராதான்னு கேட்கறது துணிச்சதும் வேற எந்த கவிஞருக்கும் வராது ஏனென்றால் இவன் அத்வைதத்திலே ஆழங்கால் பட்டவன் அவ்வளவையும் கத்தவன் கம்பன் கல்வியில் பெரியவன் அதனாலதான் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டான் அதனால எழுதுறான் கடைசியில மூணாவது பாட்டுல பிரம்மன் சரண்டர் ஆகுறான் பொண்ணுடே தோன்றியது போக்கலனே போல்கின்றேன் இப்போ தங்க கட்டி அதை தூக்கி கழுத்துல போட்டுக்க முடியாது ஒரு பத்து கட்டிய கட்டி நான் காசு மாலை போட்டுக்கிறேங்கிற மாதிரி தங்க கட்டி மாலை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அது கட்டியாதான் இருக்கும் ஆனா அதை எடுத்து அதை நெருப்புல வாட்டி அழிச்சு சின்ன சின்ன நகையா சங்கிலியா காதுல கழுத்துல முகப்பு கம்மதா வளையதா போடலாம் இல்லையா அப்படி நீ கட்டி பொன்னடாண்டே நீ கட்டிப்பொன் ஆழ்வார் ரொம்ப அற்புதமா சொல்வார் அது கட்டி பொன் இது பணி பொன்பது நீ கட்டிப்பொன் ஒன்னு ஒண்ணு செய்ய முடியாதுண்ணா ஆனால் உன்னிலிருந்து நான் தோன்றினேன் பொற் பொன்னின் உள்ளே தோன்றிய ஒரு பொற்களன் போல நான் இருக்கிறேன்டா எனக்கு வேற வழி இல்லை நான் உன்னில் ஒருவன் எனக்குள்ளே இருந்து தோன்றுவதும் அதே கதை அப்படி பொண்ணுக்குள்ளே பொற்கதனை கூட நான் இருப்பது எப்படி பனி பொன் பணி செய்வதற்கேற்ற பொண்ணும் அப்படி எங்களை நீ ஆக்குகிறாய் எங்களை நீ எடுக்கிறாய் அதனாலதான் இப்ப திரும்பி முதலுக்கு வர்றேன் நம்முடைய மையப்ப சொன்னார்கள் ஒரு இறைவணக்க பாடல் அற்புதமான பாடல் வினை சொல் இல்லாமல் பண்பு சொல் இல்லாமல் ஒரு இறைவணக்கம் பாடுகிறான் ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஒரு பேரும் கிடையாது சார் இந்து மதம் வேண்டாம் சைவம் வேண்டாம் வைணவம் வேண்டாம் இந்துவே இல்ல சார் அன்னைக்கே சொல்லிட்டான் இந்து இஸ் நாட்ஜியன் சொல்லிவிட்டான் ஒருத்தன் இருந்திருக்கான் உலகம் யாவையும் தாமு வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் அவனும் மூணு சொல்றான் உலகம் யாவையும் தாம் உழவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் இதான் சார் விசிஷ்டாத்வை இதுல எந்த கடவுள் பேர் வந்திருக்கு ஒரு சைவ கடவுள் ஒரு வைஷ்ணவ கடவுள் வேண்டாம் சார் அல்ல கர்த்தர் புத்தர் யாராவது ஒரு கடவுள் பேரும் கிடையாது வேடிக்கை இப்போ இந்த காலத்துல கம்பெனியில முந்தையெல்லாம் ஆண்கள் தான் இருந்தாங்க போட்டுக்கிட்டாங்க சேர்மேன் எம்ஏஎன் இப்போ பெண்கிழங்கு வந்தாச்சு அப்ப சேர்மேன் என்ன போடப்படாதுன்னு ஒரு பெண் கோர்ட்டுக்கு போனுச்சு அதனால சேர் உமன் போட இருந்துச்சு அவரு என்ன சொன்னாரு சார் சேர்மேனும் வேண்டாம் உமனும் வேண்டாம் ஒண்ணு வரும் தலைவர் போட்டாச்சுன்னா பெண்ணையும் தலைவர்களா ஆணையும் தலைவர்களா இன்னொன்னு சொல்லலாம் நரசிம்மத்தையும் தலைவர்களா மிருகத்தையும் தலைவர்களா சார் நான் பத்தொன்பது வருஷம் ஒரு நாய் வளர்த்தேன் அதையும் அவர் தான் நாங்க கூப்பிடுவோம் அப்ப அதுவும் தலைவரா இருக்கலாம் யாரு கண்டா சார் கடவுள் எந்த உருவத்துல இருக்காரு கதை எழுதுவார் ஒரு கழுதைக்கு கனவு வந்து அந்த கனவுல கடவுள் வந்தாராம் இந்த கடவுள் எப்படி வந்தாரு தெரியுமா நாலு காதும் ஒரு வாலோட ரெண்டு காதோட வந்தாராம் கழுதைக்கு கனவுல கழுத தான் வரும் கடவுளா ஆறுமுகம் வரமாட்டார் ஜீசஸ் வரமாட்டார் ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச உருவம் தான் கம்மன் என்ன பண்ணா அப்ப தலைவர்னா மனுஷனா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் மிருகமா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் அப்போ வேண்டுமான அவர் தலைவர் இதுக்குள்ள எது வேணாலும் சார் யார் வரலாம் அவர் தலைவர் கடவுள்னு சொல்லல அதுக்கு அப்புறம் போட்டான் பாருங்க அதுதான் கம்பன் கவிச்சுக்கிறது அதுதான் அத்வைதம் விசிஷ்ட அவர் தலைவர் அண்ணவர்க்கே சரண் எங்களுக்கு புரியும் மார்ஜால நியாயம் மர்கட சொல்றது பூனை தன் குட்டியை கவிக்கனு போகும் வாயினாத பூனை குட்டி பூனைய தொடாது பூனை தன் வாயாத குட்டியை கவிக்கணுதான் தாவி போகும் சின்ன குட்டிய ஆனா குரங்கு தூக்காது விட்டுருச்சு விழுந்துரு காலப்படாது அப்படி ஈஸ்வரனை அந்த பரம்பொருளை பூனை மாதிரி நாம் பற்றிக் கொள்வது பக்தி நாம போய் அவனை வணங்குவது பக்தி அவன் நம்மை அனுகிரகிப்பது பிரபக்தி எப்போ டோட்டல் சரண்டர் எங்கிட்ட ஒன்னும் கிடையாதுயா நீ தான் எல்லாம் நான் ஒன்னு கட்டிட்டேன் வேற வழியே இல்லை அதுதான் பிரபக்தி இது அந்த வடமொழி சொற்களை எல்லாம் விட்டுருங்க முழுவதும் அவனை சரணடைதல் அதனால்தான் கம்பன் அந்த காப்பியத்துக்கு பேரே சரணாகதி சாஸ்திரம்னு சொன்னாங்க சரணாகதி தான் சிறந்த பக்தி என்று சொல்வார்கள் உலர் இல்ல பக்தியும் சிறந்தது என்று சொல்வார் உலர் தேவாரத்தில் கேட்டீங்கன்னா கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் அதையே சொல்ல கம்பன் எடுத்து போட்டான் சார் குகன் சொல்றான் ராமனை பார்த்து நின்ன இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனே யார் ஏ ஒரு ராஜா இப்படி வந்து தவவேடத்துல வந்திருக்கிறத பார்த்த பிறகு இந்த கண்ணை பிடிஞ்சேறியாம நான் இன்னும் உட்காந்துருக்கேன் எங்க இருந்து வந்தது கம்பனுக்கு இது தேவாரத்துல இருந்து வந்தது நின்ன இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனே அதான் பக்தியினுடைய உச்சம் தன்னுடைய இந்த கண்ணை பிடிங்கினா அந்த கண்ணை பிடிந்தது கண் கிடையாது அதனால காதால் வச்சுக்கிட்டு கண்ணை பிடிந்தானே அதான் அன்பின்மையினோட அன்பினுடைய உச்சம் அதுதான் பக்தியினுடைய உச்சம் ஆனால் பிரபக்தி எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் நீ பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை என்று சொல்லி விடுவது பிரபக்தி அதனாலே கம்பன் என்ன பண்ணா அன்னவர்க்கே சரண் சொல்லி நிறுத்தலை தன்னை மட்டும் சரணாகதி அரைஞ்சுக்கச்சில நாங்களேன்னு நம்மையும் சேர்த்துக்கிட்டா யார் படிக்கிறோமோ நாம் எல்லோரும் அவனுக்கு சரண் நாம எல்லாரும் அவனுக்கு சரண் வேற வழியே இல்லை ஏன் அங்கேயும் ஒரு சொல்ல போட்டான் அதுதான் விசிஷ்ட அத்வைதனித்தன்மை ஈஸ்வரன் படைத்தான்னு சொல்றோம்ல அப்ப ஈஸ்வரன் வேற படைப்பு வேறையா ஆமா அத்வைதில கிடையாது ரெண்டும் ஒன்னு இந்த விசிஷ்டாத்வை குவாலிபிகேஷன் குவாலிஃபைடு இல்லையா சிஸ்டமேட்டை அவன் என்ன சொல்றான் உலகம் யாவையும் தான் உலகும் தானாக உண்டாகும்படி செய்தல் தாயினுடைய கருவுக்குள்ளே ஒவ்வொரு தாயினுடைய கருவுக்குள்ளும் ஈஸ்வரன் கொண்டு வந்து கருவை வைக்கிறானா அந்த கருவு எப்படி உற்பத்தி ஆனிச்சு பத்து மாசம் நீங்க படம் போட்டு கேட்டீங்கன்னா ஒரு கைன காலஜிஸ்ட் முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கும் அப்புறம் முட்டையா இருக்கும் அப்புறம் ஒரு ஓவல் ஷேப் வரும் ரவுண்ட் ஷேப் வரும் அதுக்கப்புறம் கண்ணு காது மூக்கு அதுக்கப்புறம் டியூபு அதுக்கப்புறம் ஆகார் இது எங்க இருந்து இந்த வளர்ச்சி உள்ளுக்குள்ள நடக்கிறது யார் இதெல்லாம் வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இல்லாமல் நடக்கிறது தானாக உழவாக ஆக்குதல் இதுதான் விசிஷ்டாத் வைதம் தானாக உண்டாகும்படி செய்தல் அந்த அப்படி ஆனது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நிலை பெற செய்கிறது அப்புறம் வந்தவன் எல்லாம் தங்கிவிட்டால் போனால் போகட்டும் போடாது இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் என்ன ஆகுறது அதனால போகணும் கொஞ்சம் பேரு நிலை பெறுத்ததுக்கு பிறகு அழித்தல் இல்லை எல்லாரும் சொல்றோம் ஆக்கல் காத்தல் அழித்தல் இல்லை கம்பன் அதை போடற ரொம்ப அற்புதமா அத்வைதத்தை போட்டான் நீக்கல் நீக்குதல்னா இப்ப இங்க இருக்கு இங்க இருந்து எடுத்து நான் இப்படி வச்சுட்டேன் இப்ப இங்க காணும் இந்த பாட்டில் இங்க இருக்கு இங்க இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வச்சிட்டேன் அப்ப இங்கும் காணோம் எங்க இருக்கு அங்க இருக்கு இதனுடைய இடம் மாறுகிறது இதனுடைய நிலைப்பாடு மாறுகிறது இங்கிருந்து நீங்க அங்க போகிறது அங்கிருந்து நீங்க இங்கு வருகிறது இந்த உலகத்துல நீங்க எதையுமே அழிக்க முடியாது நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நாளை காலையில இருந்து இன்னைக்கு ராத்திரியே பண்ணுங்க அந்த குழந்தங்கரைக்கு போங்க ஒரு தீப்பொட்டி வாங்க யார் தேவது ஏதாவது ரெண்டு பேப்பரை குச்சியை வச்சு கொழுத்து எரிங்க எரிச்சிங்கல்ல என்ன வரும் சாம்பல் வரும் அந்த சாம்பல் போக முடியுமா என்ன ஆகும் சாம்பல் காணாம போகும் அந்த தண்ணி சாம்பல் நிறமா வந்துடும் தண்ணிக்குள்ள சாம்பல் கலந்துருச்சு சாம்பல் காணாம போகல இதற்கு நிலை மாறி இருக்கிறது இதுதான் நீக்கல் இங்கு இருந்து அங்கு அந்த தண்ணியை கொண்டு போய் நீங்க செடியில ஊத்துனா மண்ணோட மண்ணாயிருது இப்ப அந்த தண்ணியும் காணும் சாம்பலும் எங்கேயும் போய்விட்டது சங்கரருடைய அத்வைதத்துக்கு பின்னால் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதத்துக்கு முன்னோடி கடைகாலனாலும் செடி ராமானுஜருக்கு பிற்பட்டது என்று சொன்னாலும் இந்த உலகம் தாமாக உண்டாக்கப்பட்டது நிலை பெற்றது நீக்கப்பறக்கூடியது இந்த மூன்றும் ஒன்று என்பது அவன் சொல்லுவதனால அதுவும் இதுவும் ஒண்ணும் கம்பனுடைய அத்வைதம் கடைசியா ஒண்ணும் சாமி அவர்கள் சொன்னார்கள் கைவரிய நவநீதம் பிரபலப்படுத்தப்பட வேண்டும் ரொம்ப பேருக்கு தெரியலை நான் ஒரு சிறியவனுடைய மூளை கேட்டிய ஒரு யோசனை இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருப்பது இணையதளம் மின்னம்பலம் இந்த மின்னம்பலத்துல நம்முடைய இதை ஒரு சாமி சிவாய முனி சுவாமி அற்புதமாக வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் சைவ சித்த பத்தி சைவ மதத்துக்கு பரப்பி கொண்டிருக்கிறார் நாம ஏன் அவர் வழியை பின்பற்ற கூடாது சாமி நினைச்சா முடியும் கோயிலூர்ல இருந்து பண்ண முடியும் நிச்சயமா முடியும் அது ஒன்றும் செலவான காரியம் இல்லை மின்னம்பலத்துல சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு வகுப்பே நடத்தலாம் கைவல்ய நவநீதம் உலகம் முழுக்க பரவ வேண்டும் நான் இன்டர்நெட்லேயே பார்த்தேன் கைவல்ய நவநீதத்துக்கு தமிழில் அப்படியே சொல் பிரித்து இருக்கான்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறான் உடனே ஒருத்தன் பிடிஎஃப் ஃபார்மில் அதை எடுத்து போட்டிருக்கான் போய் பாருங்கள் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி அந்த பிடிஎஃப் நம்ம படிச்சுட்டு ஒருத்தன் கேட்குறான் இவ்வளவு பெரிய மகான் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரா இவர் எங்கே பறந்தார் எங்கே இருக்கார் அவன் அதுக்கு எழுதுறான் நன்னிலத்தில் இருக்கு நீ போய் பாரு அது ஜீவ சமாதி நீ எங்கே போனின்னா உனக்கு பலன் கிடைக்கும் அப்படியா நான் போறேங்கிறான் அடுத்து இது எந்த இதுக்கு கலாட்சே பப்ளிகேஷன் கோவிலூர் மடம் இதை சொன்னதோடு நின்று அவர்கள் அதை பரப்ப வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் உலகம் முழுக்க இருக்கார்கள் தெரியுது அதை நான் மின்னம்பகம் மூலமாக கைவல்ய நவநீதம் தமிழிலிருந்து வடமொழிக்கு போன முதல் பெருமை உடைய ஒரு வேதாந்த நூல் அது ரொம்ப எளிமையாக இருக்கிறது படிக்க முடியாது படிக்க வைப்பதற்கு கேள்வி கேட்டு பதில் வாங்கி அவர்களுக்கு இப்படி ஃபார்மேட்டிக்கலாக கொடுத்தால் நிச்சயம் பரப்ப முடியும் அதை பரப்ப முடியும் சுவாமி அவர்கள் இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் அதை செய்யறதுக்கு ஆளும் பதமும் எல்லாமும் அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் சொன்ன மாதிரி அதிகாரியும் அவர்களே அதற்கு அதிகாரமும் இருக்கிறது அதிகாரியமாக அவர்கள் இருக்கிறார்கள் அது முடியும் கோவிலோடு மடத்தினாலே அந்த வேதாந்தத்தோடு இலக்கியத்தையும் சேர்த்து வளர்த்தால் இது நிச்சயமாக முடியும் இப்பொழுது கோவிலூர் ஒரு கல்வி வளாகமாக மாறி வருவதற்கு முக்கிய காரணம் மையப்ப சுவாமிகளும் நாச்சியப்ப சுவாமிகளும் நாச்சியப்ப சுவாமிகள் அடியெடுத்து கொடுத்தார் மையப்ப சுவாமிகள் அதை பின்பற்றி வருகிறார் உங்களுக்கு சரியான குரு நீங்கள் இன்னும் இதை மேலோங்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் சண்மார்க்க தேசிக சுவாமிகள் சொன்ன மாதிரி இதை இந்த கைவரிய மகாநாட்டின் மூலமாக நீங்கள் இன்னும் மேலோங்க இந்த கோவிலூர் மடத்தின் இன்னும் என்னென்னவெல்லாமோ சாதிக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு அந்த குரு ஆண்டவருடைய அருள் நாச்சியப்ப சாமியினுடைய ஆசையும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்றும் வேண்டி இவ்வளவு பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி முடிக்கின்றேன் நன்றி கம்பனை பேசினால் எவ்வளவு நேரமும் பேசலாம் எவ்வளவு நேரமும் கேட்கலாம் என்ற வகையில் மிக அருமையான ஒரு சொற்பொழிவை நமக்கு நல்கி அமர்ந்திருக்கிற தம்பன் அடிசூடி அவர்களுக்கு நன்றியை இன்றைய தொடக்க விழா நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது